வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தன அறிவுள்ளவன் விகடம் பண்ணுகிறான் அதனை முட்டால் திரும்ப கூறுகிறான் ஆம் அறிவுள்ளவன் விகடம் பண்ணுகிறான் அதனை முட்டால் திரும்ப கூறுகிறான் என்கிறார் ஜான்சன் நன்றி வணக்கம்